வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒரு முத்து என்று அறுநூற்று அறுபத்தி நான்காவது முத்தாக உதிர்கிறது திருபு அவர்கள் எழுதியுள்ள கற்றையிலிருந்து சில பகுதிகள் தன்னை உணர்வது ஆன்மீகம் என்று பலர் சொல்கிறார்கள் அது எந்த தன்னை தான் என்று ஒன்று உண்மையிலேயே உள்ளதா எப்போது இந்த நான் ஆரம்பமானது தான் என்பதற்கும் நான் என்பதற்கும் என்ன வித்தியாசம் நான் ோமே அது பெயரா ஏனென்றால் பெரும்பாலும் பெயராலேயே நம்மை நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம் பெயர் வெறும் குறியீடே பெயர் இல்லை என்றால் உலகியல் ரீதியான முகவரி தொலைந்து போகலாம் ஆனால் பெயரை மாற்றிக்கொள்ளலாம் பெயரும் நம்மை தெரிந்து வைத்திருக்கும் வட்டத்திற்குள் தான் நாம் எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் நம்மை தெரியாத வெளி வட்டத்தினருக்கு அதை பற்றிய பிரஜை இல்லை பெயரை சொல்லி அடையாளம் காணும் நான் மிக மிக வெளிவட்டத்தில் மறைந்து போகிறது வயது என்பதும் மாற்றத்திற்கு உட்பட்டது பதவி என்பது எப்போது வேண்டுமானாலும் உதிர்ந்துவிடக்கூடியது ஊரும் உறவும் அடையாளத்திற்கு உதவாதவை நான் என்பது கல்வி தகுதி அல்ல ஏனென்றால் கல்வி என்பது நாம ஏற்படுத்திக் கொண்ட அளவுகோல் நான் என்றவுடன் நம்மை நம் உருவத்தை முன்வைத்து அடையாளம் விளைகிறோம் மரணத்தை குறித்த நமது பயமும் வயதாவதை குறித்த நமது கவலையும் உருவத்தின் மீது ஏற்பட்ட அசாத்திய பிடிப்பால் கவனமாக விளைந்தவை நம் உருவம் நம்மை லைப்பில் அதிசயிக்க வைத்திருக்கிறது உருவம் நம்மை மிரட்டவும் மயக்கவும் செய்கிறது உருவத்திற்கப்பால் நாம் ஒருவரை கற்பனை செய்து பார்க்க முடிவதில்லை நம் மன தயாரிப்பின் போது உருவங்கள் நிழற் படங்களாக மனத்திரையில் ஓடுவதை நாம் கண்ணுறுகிறோம் உருவத்தை நாம் நிலையானதாக கொள்ள முடியாது உருவம் மாறிக்கொண்டே இருப்பது மட்டுமல்ல ஒவ்வொரு நொடியிலும் அது பரிணாம வளர்ச்சியடைகிறது அதன் அதிர்வுகளின் தன்மை வேண்டுமானால் நமக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஜே கே யிடம் ஒரு பெண்மணி வந்தார் இறந்து போன தன் கணவனை எழுப்பி தருமாறு கேட்டு எந்த கணவனை என்று ஜே கேட்ட கேள்வியில் உறைந்து போனார் அந்த பெண்மணி உனக்கு எந்த கணவன் வேண்டும் நீ கல்யாணம் செய்வதற்கு முன்பு இருந்த கணவனையா அல்லது பிறகு பார்த்த கணவனையா வாலிபனாக இருந்த கணவனையா சாவதற்கு முன்பு இருந்த கணவனையா எந்த கணவனை வேண்டும் என்று கேட்டார் அந்த பெண்மணி குழம்பி போனார் ஜே தொடர்ந்தார் எப்படி வாலிபத்திலிருந்து வயோதிகர்களாக மாறுவது இயற்கையோ அதுபோலவே மரணமடைவதும் இயற்கைதான் என்று அந்த பெண்ணுக்கு புரிய வைத்தார் மரணம் என்றவுடன் நாம் கவலைப்படுவது உடலை பற்றித்தான் உடலோடு நமக்குள்ளே தொடர்புதான் நம்மை பெரிதும் கவலையடைய செய்கிறது இனி பார்க்க முடியாது இனி பேச முடியாது இனி அன்பு செலுத்த முடியாது என்கிற அத்தனை உணர்வுகளும் உடலோடு தொடர்புடையவை மரணம் என்பது ஒட்டுமொத்தமாக நிகழ்வது இல்லை அது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு மரணம் ஒவ்வொரு நொடியிலும் தொடங்கிவிடுகிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மரணம் என்பது பிறக்கும் தருணத்திலேயே ஆரம்பமாகும் அற்புத விஷயம் குதிர்ச்சி வளர்ச்சி என்கிற அனைத்துமே மரணத்தில் சின்ன சின்ன கண்ணுக்கு புலப்படும் அடையாளங்கள் தான் விபத்தில் யாராவது இறந்தால் நாம் வருத்தப்படுகிறோம் நோய்வாய்பட்டு இறந்தால் கூட பரவாயில்லை என்கிறோம் ஏன் இறந்தவருக்கான அனுதாபம் அது நம்மை அவருடைய மரணத்திற்காக தயார்படுத்த உபாயம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமது மனம் சகஜ நிலைக்கு வந்தால் அது மரணத்தை ஜீரணித்துக் கொள்ளும் என்பதால் நான் என்கிற எண்ணம் நம்மை உடலோடு தொடர்புப்படுத்தி பார்ப்பதால் தான் இன்று உடலை அழகாக்கும் கலை அமோகமாக விற்பனையாகிறது நாம் உடல் மட்டுமல்ல என்பதை உணர்ந்தாலே நமக்கு தெளிவு பிறந்துவிடும் நாம் நம்மை தெரிந்து கொள்ளும் பயணமும் ஆரம்பமாகிவிடும் நான் என்பது முழுவதுமாக அறுபடும் பொழுது தான் என்பது தென்பட ஆரம்பிக்கும் நான் என்பது குறைய குறைய தெய்வீகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்னால் அல்ல என்கிற பொழுது யாரால் என்பதும் கேள்வியாக மாறும் அந்த யாரால் என்பது தன்னையும் தன்னை சார்ந்தவற்றையும் பின்னுக்கு தள்ளி மழுங்கடிக்க ஆரம்பிக்கும் தான் என்பது உள்ளுணர்வில் பற்பட்டது உணர ஆரம்பிக்கும் பொழுது தான் என்பது தனியாக இல்லை என்பது புரியும் தான் தான் மட்டுமல்ல என்பது புரியும் அப்படி புரிகிற பொழுது பிரபஞ்சத்தின் அனைத்து கதவுகளும் திறந்து கொள்ளும் வாசமும் நறுமணமும் வீசும் பண்டுகள் வரும் ரீங்காரம் இசைக்கும் குயில்கள் வரும் குரல் கொடுக்கும் நன்றி வணக்கம்